வணக்கம் நச்சினையின் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தமிழக அரசு பல்வேறு தரப்பிலிருந்து வந்த கோரிக்கைகளை அடுத்து வரும் சனிக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை முழு அரசு விடுமுறை என அறிவித்துள்ளது டி என்பிசி குரூப் ஒன்று தேர்வு விடைத்தால் திருத்தும் பணி நேர்மையாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுகிறது டிசம்பர் இறுதிக்குள் தேர்வு முடிவுகளை வெளியிட திட்டமிட்டுள்ளது என்று டி அறிவித்துள்ளது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக சத்துணவு ஊழியர்கள் அறிவித்துள்ள நிலையில் சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்க அங்கன்சாடி பணியாளர்களை கொண்டு சத்துணவை சமைத்துக் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழக மீனவர்களை நான்கு பேரை இலங்கை கடற்படை நடுக்கடலில் கைது செய்துள்ளது தமிழக வேளாண் துறையில் தோட்டக்கலை உதவி இயக்குநர் தோட்டக்கலை உதவி இயக்குநர் போன்ற நூற்று எழுபத்தி ஐந்து பணியிடங்களுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது மணல் திருட்டுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை இனி வட்டாட்சியர் விடுவிக்க முடியாது மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தே வாகனங்களை மீட்க முடியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவித்துள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக பேஸ்புக்கை மாற்றுவது தொடர்பாக அந்நிறுவன அதிகாரிகளை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மேனகாகாந்தி சந்தித்து பேசியுள்ளார் டெல்லியில் ரூபாய் முப்பத்தி கோடி மதிப்புடைய எட்டு கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நைஜீரியன் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் அயோத்தி வழக்கில் தீர்ப்பு தொடர்ந்து தாமதிக்கப்பட்டு வருவதால் இந்துக்கள் பொறுமை இழந்துவிட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கும் தீர்ப்புக்காக இனியும் காத்திருக்க முடியாது என்று விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பும் ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளனர் அதிகரிக்கும் கெஜ்ரிவால் மத்திய அரசை குறை கூறியுள்ளார் சபரிமலை அனைத்து மத நம்பிக்கையாளர்களுக்கும் பொதுவானது என்று கேரள உயர்நீதிமன்றத்தின் தேவசம் கிளை கருத்து தெரிவித்துள்ளது இந்தோனேஷியா விமான விபத்தில் பலையானவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் தன்னார்வ அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் கோழி பண்ணைகளில் முட்டைக் கோழிகளை கூண்டுகளில் அடைத்து வளர்க்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது பிரேசில் அதிபர் தேர்தலில் ஜெய் போல்சோனோ வெற்றி பெற்றுள்ளார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் மோடி ஜப்பான் பிரதமர் ஷின்சோ ஹவே முன்னிலையில் இரு நாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என அமெரிக்காவில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளனர் இலங்கை துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அர்ஜுனா ரனதுங்கா கைது செய்யப்பட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத ஒருவரை பிரதமராக தேர்வு வெட்கப்பட வேண்டியது என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளாா் கத்தாரில் வேலை செய்யும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கள் முதலாளிகளிடம் அனுமதி பெற்றுவிட்டு தான் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று விதியை அந்நாட்டு அரசு நீக்கியுள்ளது வணிகச் செய்திகள் இரண்டு ஆண்டுகளில் முப்பது முறை ஆலோசனை ஜிஎஸ்டி தொடர்பாக தொள்ளாயிரத்தி பதினெட்டு முடிவுகள் நிதியமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது பிளிப்கார்ட் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்கள் இன்ப அதிர்ச்சியில் ஆழ்ந்த தீபாவளி செயலில் ஐபோன் பரிசு வழங்கும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ரஞ்சிப் ராபி கிரிக்கெட் பஞ்சாப் அணியின் கேப்டனாக மன்தீப் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான நான்காவது ஒருநாள் போட்டியில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்கிறது தெற்கு ஆசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் இந்திய ஜூனியர் அணி அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது சென்னை பெண்ணான ரக்ஷிதா ரவி நெதர்லாந்தில் நடைபெற்ற ஹூஜிவின் ஒபன் செஸ் போட்டியில் இதற்குரிய புள்ளிகளை பெற்று சாதனை செய்துள்ளார் திரைச்செய்திகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அக்ஷய் குமார் நடிப்பில் சங்கரின் ஷங்கரின் அடுத்த பிரம்மாண்ட 2.0 படம் வரும் நவம்பர் ஒன்பது திரைக்கு வருகிறது மேலும் இந்த படத்தின் டீசர் மிக பிரம்மாண்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இசை நடனம் நாடகம் உள்ளிட்ட துறைகளில் முன்வைக்கப்படும் பாலியல் புகார்களை விசாரிக்க அதுகுறித்து நடவடிக்கை எடுக்க நகர சபாக்கள் கூட்டமைப்பு சார்பில் விசாக கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றது மேலும் தினம் ஒரு துளி பொது அறிவுக்குவியல் அறிவோம் அஞ்சல் தலை கதை சொல்லும் மீதி இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமெடுக்க டபிள்யூ டபிள்யூ நன்றி வணக்கம்